எல்லாமல்ல தெரியனுடைய திருவுருளை திறமையற்கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான குருமூர்த்திகளின் கீழ் நிர்வாகத்தில் நடத்தி நம்முடைய இந்த அற அது அறநிலையத்துறையில் இருக்கின்ற பெரியவர்கள் அவங்க எனக்கு அடிக்கடி மறந்து போவோம் அதனால் அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நான் ஒரு என்னென்ன பெரியவிரானது ஒரு அருமை இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு எதையோவராய் இங்கு முடிந்தார் அப்படின்னு ஒரு அருமையான இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாய் இங்கிவர் முடிந்தார் இடங்குறி விளக்குக அப்படின்னா என்ன பண்றது இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாய் இங்கிவர் முடிந்தார் ஒரு அருமையான தொடர் சொன்னது யாருங்களா ஒரு பேரரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கூட்டணி கூட்டணி வந்ததெல்லாம் இல்ல தாமியே முதல்வராக இருப்பார் அவர் பட்ட அரசர்லவா அதனால எந்த நாட்டு அரசர் பேர நாட்டரசர் நாமெல்லாம் ஏதோ பல்கலைக்கழக மாற்றத்துல படித்து விட்டு ஏதோ சொன்னதை படிச்சிருக்கிறோம் அந்த பெருமகனார் சாதாரண எறும்பு ஒன்றோடு ஒன்று போகின்ற பொழுது கூட என்ன நினைந்து கொண்டு போகிறது என்ன பேசுகின்றது தெரியும் அதனால அதற்கு என்ன பேர் கடறிட்டு அறிவார் யார் எதை கடறார்களோ சொன்னாரளோ அது தெரியுவர் இப்ப காக ரெண்டு போயிட்டு கேட்டா இது இதற்காகத்தான் போகிறது முதல் எல்லா உயிரினங்களும் அவர் தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவர் யாரு பேரமான் பெருமாள் நாயனார் படியேன் திருத்தொண்டா பேசின அருமையான தலைப்பு அதை பேசிட்டு இருக்கிறாங்க அவருடைய இன்பம் திருத்தொண்டுக்கு நான் இடையூறாய் வந்தேன் இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாய் இங்கு மொழிந்தார் என்பதற்காக நான் சொல்ல அந்த பாடல் இருக்க அவருடைய அருமையான இன்பம் பெருகும் திருத்தொண்டாக பற்றி பேச பொழுது நான் இன்னொரு அரை மணி நேரம் கழித்து வந்திருக்கலாம் நானும் வெறும் சரி நேராயிட்டு நேராயிட்டு வர் நம்ம இவர் நேற்று சொன்னும்போது ஐயா சரியா மூணு மணி மூணு மணி நேரம் இந்த முப்பொருள் உண்மையே மனசுல வந்தது அதனால முப்பொருள் உண்மையே மனசுல இருந்ததுனால நாங்க அங்க இங்கே வணங்கிட்டு வணங்கிட்டு வர வர வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டோம் வந்தே இப்போ ஒரு ஆறு மணி நேரம் அப்படி வந்துட்டோம் ஆகவே ரொம்ப அருமையான வரியாது அது இன்பம் பெருகும் திருத்தொண்டு கடலிட்டிவார்த்தை போய் சொன்னாரலாம் ஐயா இப்பொழுது உங்களுடைய அரச பாரம்பரியத்தில் இதற்கு முன்னே இருந்த பெரியவர்கள் காலமாயிவிட்டார்கள் நீங்கள் தான் இனி அரசுக்குரியவர்கள் நீங்கள் அரசாட்சி என்று சொன்னார்களாம் அப்ப அந்த பெருமகன் பெருமகன் ஓடி வந்திருப்பா எனக்கா பழைய காலத்தாம் ஒரு ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முந்தியவர் ஆதரினாலே அவர் என்ன செய்தார் நீங்க அரசு சொல்லுது என்ன அரியேன் வந்து ஏதோ தினமும் காலையில போறேன் மலர் எடுக்கிறேன் பெருமானை ரொம்ப மன மகிழ்ச்சியா அவன் இருக்கிறேன் இந்த மகிழ்ச்சியான அந்த அங்க வர சொல்றீங்களே ஐயா எது ஒரு பேரரசுக்கு வர்றதுக்கு இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாய் இங்கிவர் முடிந்த பெருமானுக்கு செய்கின்ற இன்பம் பெருகும் திருத்தொண்டு அதற்கு அந்த அரசாட்சியை இருக்குன்னு சொல்றாங்களே என்ன துக்கப்பா எனக்கு இடையூராய் இங்குடைய இன்பம் தொண்டுக்கு வந்து இந்த அரசியல் என்பது எனக்கு இருப்ப இடையூறு அல்லவா அப்படி ஆமா அரசியலுக்கு வந்துட்டு மழைபெடிக்க போக முடியுமா நாலு மணிக்கு போன்று ஐயா வேறொரு படையெடுப்பு தீவிரவாதிகள் உள்ளே உள்ளது நான் கும்பிடும் கும்பிடு அரை கும்பிடு ஆதலால் அது யார் சொன்னது தாய் மாணார் கும்பிடு அரை கும்பிடு அது ஏன் அதெல்லாம் ஒவ்வொன்றும் போனால் என்ன ஆவது நாமெல்லாம் கும்பிடு போட்டா முழு கும்பிடு தான சொல்ற தாய் மாணார் இது அரை கும்பிடுங்கிறார் அரை கும்பிடுங்கிற கும்பு எது கும்பது முழு கும்பிடல்ல அரை கும்பிடு இப்போ நாம் வந்து அன்றைக்கி என்ன செய்வார் அது மாதிரி ஒரு படையெடுப்புன்னு வந்துட்டு தாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அடா அடா சுவை இன்னைக்கு பூஜை இவ்வளோ தான் அரை கும்பிடு என்று சொல்லிவிட்டு என்ன பண்ண நாட்டை காக்கணும் இப்போ அப்படி அடியவராக இருந்துட்டா எங்களில் ஞாயிறு அமைக்கோர் எம்பாவாய் அருமையாக பூக்கொட எடுத்துக்கிட்டு சிவகாமி ஆண்டார் போய் ஆறு நல்லா மலர் எடுத்து இங்கே வீட்டுக்கு வந்து அருமையாக மாலை கட்டி சங்கிலியார் மாதிரி சிவகாமி போல பூ எடுக்கணும் மாதிரி மாலை தொடுக்கணும் பெரிய புராணத்திலேயே பேசுவேன்னு சொல்லிவிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அவர் பேசணும் பெரிய புராணத்திலேயே பேசணும் இப்போ சிவகாமி ஆண்டார் போல் மலர் எடுத்து தங்கிலியார் போல் மலர் தொடுக்க அப்படி ஆசீர்வாதம் பண்ணணும் யாரு மாலைகட்டி வீட்டில் ஒரு கல்யாணம் போனோம்னு வச்சுக்கோங்க அவருக்கு வழங்காதானா சிவகாமியாண்டார் போல் மலர் தங்கிலியார் போல் மாலைகட்டி வாழ்க வணக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஒத்தவரியில் சிவ சிவ இங்க தட்சணாமூர்த்தி போய் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும்னா கேளாயோ அதன் கதையின்னு அவங்க ஒரு மணி நேரம் சொல்லணும் யார்ட்ட மாலை கட்டிட்ட அது என்னங்க சொன்னா சிவகாமி ஆண்டார் போல் மலர் எடுத்து சங்கிலியார் போல் மாலை கட்டி வாழ்கின்றாரு இது என்ன ஒரு ஆணு கொன்னு பெண்ணு கொன்னு சொன்னாரு விலங்குலிங்க என்னாரு பெரியபுராணத்தில் ஆணுக்கு ஒன்னா இருந்து மலர் எடுத்தது சிவகாமியாண்டார் பெண்ணுக்கு ஒன்னாயிருந்தது சங்கிலியார் வெள்ளித்திரையில் காண்க அல்லவா ஆமா ஆமா ஆகவே அப்படி எல்லாம் நாம் இருக்கிறான் அதனால் இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாய் இங்கே வரும் முடிந்தார் என்பது போல நான் வரும்போது அவங்க உடனே முடிச்ச உடனே எனக்கு அதான் பாட்டது அந்த இன்பம் திருத்தொண்டுக்கு இடையூறாய் இல்லை ஆயிற்று என்பதற்காக அவரிடம் நான் மன்னிப்பு வேண்டி என ரொம்ப அருமையான திருத்தொண்ட தொகையே எண்ணுகிறார் திருத்தொண்ட தொகையே தனியாக ஒரு எம்ஃபில் பண்ணணும்னு அழைப்பாங்க திருத்தொண்ட தொகை ஒரு எம் பகுதி நூற்றம்பது பக்கங்கள் அவ்வளோ அழகான ஒரே ஒரு பதினோரு பாட்டு மிக அற்புதமாக தொகையடியெல்லாம் எப்படி அவர் எடுத்து காட்டுகிறார் இனி தனியடையார்கள் எப்படி எடுத்து காட்டுகிறார் ஊரோடு சாத்தி பேரோடு சார்த்தி தொண்டோடு சாத்தி அவரவர்தான் திரு உள்ள சார்த்தி எல்லாம் சொல்லுகிறார் ஒன்பது எழுபத்தி ரெண்டு பேர் சொல்லு எந்தவித அடைமொழி இல்லாமலே சொன்னது பலருக்கு பெரும குறும்பர்க்கும் பெயாருக்கும் அடியேன் இப்படி ஒன்று எதுவுமே முன்னரை பின்னடை இல்லாமலுமே சொன்னது அந்த அப்படியோ அவரெல்லாம் திருமையுடைய அன்று பெருமையுடைய ஆற்று படத்திலிருந்து அந்த எழுபத்தி ரெண்டு பெரியவர்களையும் பதினோரு பாடல்களில் அறிமுகப்படுத்துகின்ற அறிமுகம் இருக்கிறது தனிச்சிறப்பு வாய்ந்தது அது அவங்க ரொம்ப அருமையா எனவே அந்த தொகைக்கெல்லாம் வணக்கம் கூறி அவர்களுக்கு வணக்கம் கூறி ப்பொழுது நாம் திருக்குறிப்பு தொண்டருக்கு வருகிறோம் இவர் பெயர் கூட பாருங்க அப்படியே சொல்லிட்டார் ஒன்று அடைமொழியெல்லாம் தொண்டருதம் அடியே எந்த அடைமொழியும் பெயரை சொன்னார் திருக்குறிப்பு தொண்டரம் அடியார்க்கும் எதுவுமே இப்படி குறிக்கின்ற அடிவர்கள் பலர் எனவே அந்த இழைப்ப நாம் நேர்களை காஞ்சிபுரத்திற்கு அழைக்கிறோம் இப்பொழுது நாம் இருப்பது காஞ்சிமா நகர் நம்முடன் இருப்பவர் சேக்கடா பெருமாள் நம்ம அந்த காத்துல வாழலை இந்த கற்பனை இப்படி கொஞ்சம் நேரம் இருப்பமேனு ஆசை நம்முடன் இருப்பது சேக்கடா பெருமாள் அங்க நம்ம எல்லாம் கண்டு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப அருமையா இருக்குது அண்மையில வந்ததுனா போடுவது இப்ப இருக்க ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா வேலூர் வரத்துக்கு மற்ற காஞ்சிபுரம் தான் அழகா இருக்கு ஒரு வேலை ஒருங்கிணைப்பு பேருந்து நிலையம் அப்படின்னு ஏன்னா மதுரை ஒரு பெரிய இந்த ஆரப்பள்ளி போகணும் இந்த பிறகு எங்க தஞ்சாவூர் அண்ணா நகர் வரணும் இப்படி ஒவ்வொரு திசையா இருந்தது இந்த நான்கையும் ஓரிடத்தில் நிறுத்தி ஒருங்கிணைப்பு பேருந்து நிலையம் சென்ற வாரம் தான் கலைஞர் திறந்து வச்சாரு அதுக்கு மறுநாளே நாங்க மதுரை போறோம் எங்கப்பா பெரியார் நிலையம் வந்தோம்னா அதெல்லாம் போயி பெஸ்டாண்ட் நேற்று கலைஞர் திறந்துட்டு போயிடலாம் எங்கயா இருக்க மேலூர் பக்கத்தில் இருக்கு போங்க ஆமா மேலூர் மேலூர் பக்கத்தில் இருக்கு ஆமா திறந்து அங்க பார்த்தா பேருந்து நிலையம்னால் அடாடா இவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் இப்போ அண்மையில் முன்ன கூட காஞ்சிபுரம் இப்போ நீங்கள் மதுரை தான் ஏன்னா அது நல்லது தான் இப்போ நீங்கள் தஞ்சாவூர் போகணும்னா சொன்னால் அண்ணாநகர் இதில் போகணும் ஏப்பா நீ வந்து எங்கள் கோயம்புத்தூர் போய்யா ஆரப்பள்ளி அப்படின் இருக்குது அதை போங்கிறான் இது திருநெல்வேலி போனோம்னா சிவகாசி போனோம்னா பழங்கானத்தான் அங்கே பஸ் ஸ்டாண்டு போயிருங்க எல்லாவற்றையும் இணைத்து ஒரு பேருந்து நிலையம் ரொம்ப அழகாக இருக்குது எளிதில் ஒரு கால வந்து நமக்கு பேருந்து வர்றது தாமதம் அல்ல அல்லது கூட படுக்கலாம் அப்படி இருக்கு இப்ப பெரிய பிளாட்பார் இருக்கு பாருங்க ரயில்வே நிலையத்துல அது மாதிரி பரவாயில்ல இப்ப அது போல காஞ்சி மாநகர்ல இருக்கிற பேருந்து அங்க இறங்கி அப்படியே நாம் சேர்ந்து எங்க போவோம் பெரிய விழாவின் என்ன பண்ணுவோம் எந்த ஊர் போனாலும் முதல் முதல் எங்க போவோம்னு கேட்டா கோவிலுக்கு போவோம் பெரிய விழான் அதனால இப்படி இதோ ஏகாம்பரேஸ்வருடைய அந்த திருக்கோபுரம் இந்த பிறம் தொண்டமண்டலாதி அந்த பிறகு ஏகாம்பரநாதர் திருக்கோவில் இருக்குது ஏகாம்பர் கோயில்லா பெருமான் குருமூர்த்தியுடைய அருளாசியோடு காஞ்சிபுரத்துக்கு நாங்கள் காஞ்சிபுரம் துணி உதரம் வந்துருக்கிறோம் உங்களோட இப்ப தான் வர்றோம்னு ஆமா யாரோட சேக்கடார் அறிமுக அப்படியா திருவருள் திருவருள் என்ன வேண்டும் காஞ்சி மாநகரை பற்றி கொஞ்சம் சொல்லி இதோ திருக்குறிப்பு தொண்டர் இங்கே வாழ்ந்துக்கிறவங்க பெரிய மிகப்பெரிய ஒரு ஆட்சி அவரை பற்றி போதோ உங்க வாயிலாக இது வந்து நாங்கள் கேட்கறோம் அப்படியா உட்காரு உட்காரு திருப்பனந்தாலே ஏற்கனவே இருந்த சுவாமிகள் அப்படி இப்படி தான் கை காட்டுவாங்க உட்காருங்கன்னு அர்த்தம் இருக்கு அதனால அப்படியா எல்லாம் உட்காருங்க உட்காருங்க இப்போ மணிய நாளாக ஏதேனும் இல்லை எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் சரிங்களா உங்களுடைய திருவாக்கனால் எங்களுக்கு காஞ்சிபுரத்தில் திருக்குறிப்பு பற்றி சொல்லணும் அப்படிங்கிறார் அருமை திருவருள் திருவருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இப்போ இப்போ எங்கே இருக்கிறோம் காஞ்சி மாநகரில் சேக்கிலார் முன்னிலையிலே அவர் கூற நாம் எல்லாம் கேட்கின்றவர்கள் ஒருவராக இருக்கிறோம் இப்போ சொல்றாரு பாருங்க ஏமாறு பல் உயிர்களுக்கு கருணை தாயனால் தனியாயின தலைவரை தழுவ ஆயும் நான் மறை போற்ற நின்று அருந்தவன் தூய மாதவம் செய்தது தொண்டையன் நாடு பெரிய புராணத்திலேயே இந்த நாட்டு வர்ணனை நகர்வரணனை இவ்வளவு சொன்னது இந்த ஒரே வருடம் தான் இதுக்கு பல காரணம் இப்ப இருக்கிற ஆய்வாளர்கள் பண்ணுவாங்க ஏன்னா காஞ்சிபுரத்தவர் தொண்டை நாட்டவர் பெற்றதாயும் பிறந்தவன் நாடும் இருபதாம் நூற்றாண்டு நூற்றாண்டு நுழைக்காதீங்க அவர் தொண்டை நாட்டவர் தான் ஆயினும் கூறினார் அல்லது அப்படி ஒரு பற்றிருந்தேன்னா அவர் சைக்கிள் ஆரங்க மாட்டார் காரணம் காஞ்சி மாநகரம் இருமருங்கிலும் உயர்ந்தது ஒன்று தெய்வத்தன்மை இன்னொன்று புலமை நலத்தால் உயர்ந்த இடம் ஏன் அம்மையே நமக்கு எல்லாம் இருந்து வழிபாடு செய்வதை காட்டியே நாமெல்லாம் அறம் செய்ய வேண்டும் என்று கருதி அறங்கள் முப்பத்தி இரண்டு அறங்களை வளர்த்த இடம் அந்த இடம் இது திருவருள் நலம் சார்ந்த அமைப்பு இனி கற்றோர் நலம் சார்ந்த அமைப்பு அங்க இருக்கிற அந்த அறிஞர் பெருமக்கள் மிகச் சிறப்பாக இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் என்று சொல்லி ஒரு பக்கம் அறிவு இன்னொரு பக்கம் திருவருள் வாய்ப்பு இந்த ரெண்டும் சேர்ந்ததனால் தொண்டை நாடும் அந்த காஞ்சி மாநகரம் வர்ணிக்கப்படுகிறது அவர் தொண்டை நாட்டவர் ஆதலால் சொன்னார் ஜெய்கிளாருக்கு ஒரு படி கீழே இறங்கிட்டோம் அப்படி ஒரு இறக்குமார்களோ அப்படிப்பட்ட ஒரு நினைப்பும் இல்லை அப்படிப்பட்டவர் நல்லது ஆதலால் இந்த அருமையான வர்ணனை பகுதியை நமக்கு சொல்லுகிற அப்ப எந்த பெருமை காஞ்சி மாநகரம் என்று சொன்னா நமக்கெல்லாம் அம்மா இருக்காங்களேப்பா ஆமா உடல் அம்மா உயிரம் அப்ப உடல் அம்மா அவங்களுக்கு வெவ்வேறு அம்மா உயிரம் எல்லாருக்கும் ஒரே ஒரு அம்மா ஒருவன் ஒருவன் கான்கே அதனால அம்மாவும் யாருன்னு கேட்டா ஒருத்தி என்னும் ஒருத்தி அப்படி சொல்லணும் ஒருவன்கிறதுக்கு பெண்பால் ஒருத்தி தான் ஒருவள் அல்ல பாலா போன இலக்கணம் போய் கேட்டார் எங்கையா ஒருவன் அது போல இருவன் ஒருமை விகுதி ஒரு அன்விகுதி பொருத்த அன்விகுதி ஒருவன் சொன்னேன் இருங்கும் போது ரெண்டு பேர் இல்ல அண்ணுங்கிறது ஒருமை விகுதி அல்ல ரெண்டு பேர் இருக்கும் போது அண்ணுங்கிற ஒருமை விகுதி மக்கு பயல ஒருமை பன்மையே தெரியல அப்படியா ஒருத்திங்கிற அதே போல ரெண்டு இருத்திய முத்திய மக்குள்ளதான் எங்களுக்கு பாடி தொலைச்சிட்டீங்க நெற்று பண்ணிடுவோம் ஒருத்தி பெயர் மேல் எண்ணில இந்த ஒருவன் என்றும் ஒருத்தி எண்ணு சொன்னதுக்கு மேல இந்த ரெண்டு சொற்களிலும் ரெண்டு மூன்று எண்ணை கூட்டக்கூடாது கூட்டக்கூடாது அப்ப ஒருவன் ஒருத்திங்கிறத சொல்லலாம் அதுக்கு மேல இருவன் இருத்தி மூவன் சொல்லப்படா சொல்லிட்டு மொழி அல்ல நம்முடைய மொழி அல்லது அப்ப இந்த அன் விகுதி போட்டு ஒருங்கும்போதுதான் ஒருவன் சொல்லலாம் இகர விகிதி கூட்டி ஒருத்தின் சொல்லலாம் ஒருவன் சொன்னா மடையன்னு அர்த்தம் அப்படி ஒரு சொல் அன்னதோ சொல் பண்டை காலத்தில் இல்லை ஒருத்தி என்பதுதான் ஒன்னு அல்லது ஒருவர் ஒருவர் சொல்லிக்க ஒருத்தின்னு சொல்ல சொல்றந்த ஒருவனோடு அம்மா இல்ல ஒருவன் ஒருத்திங்கிறது தானே நம்ம இதெல்லாம் சொல்லணும் எங்க சொல்றது ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் பாடி ஒன்றிகள் படிச்சது பெரு ஒரு பக்கம் ஆண இருக்கிறதுனால ஒருவன் இன்னொரு பெண் இருக்க ஒருத்தின் சொல்லலாம் இங்க ஒருவனுக்கும் ஒரு திக்கும் ஒன்றால் ரெண்டு பேருக்கும் வடிவு ஒன்னாவே இருக்கு ஆனா ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருக்குது அதனால ஏசாமி யார்கிட்டயா சொல்லும் போது ஒருவன் என்கோ ஒருவனு உங்களை சொல்லி அறிமுகப்படுத்துறதா ஒரு தி என்கோ ஒருத்தின்னு சொல்லுதா அப்படின்னாரு ஒருவனு சொன்னா அம்மா வந்து கொஞ்சம் கண்ட ஏன்டா இந்த பாவியை மறந்துட்டிய அப்படின்ற ஒருத்தின்னு சொன்னா ஐயா வர வர கெட்டு போச்சு நக்கீரர் வரலாறு அறிந்தில்லையோ அப்படின் ஏன் தகிச்சு ஏ சுவாமி ஒருவனா இருக்கீ ஒருத்தியா இருக்கிறீங்க ரெண்டு பேரையும் ஒருவன் சொன்னா அம்மாவை குறிக்காம போடும் சொன்னா அப்பாவை குறிக்காம என்ன சுவாமி பண்றது அப்படின்னாரு தொல்காப்பியர் அங்கிருந்து வந்தார் தொல்காப்பியா அங்கெல்லாம் வர்றாரு கிமு எல்லாம் வருது பாத்துங்க அல்ல என்ன ஆயிரம் கிமு என்னாயிரம் என்ன சுவாமிகளுக்கு இங்க ஒரு பெரிய திருச்செந்தில் ஆண்டவனுடைய அருள் பெற்றவங்களாச்சே இங்க என்ன சந்தேகம்னா ஒருவன் பெருமானுடைய உடம்பு ஒருவன் வடிவுதான் சுவாமிகள் அறியாததா அப்படினா இல்ல நினைவுக்கு வர அதற்காகத்தான இலக்கண உலகத்தில் ஒருவர் என்ற ஒரு சொல் வைச்சிருக்கோம் ஒருவர் என்பது ஒருவர் யார குறிக்கலாம் ஆனே பெண்ணை ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் படி ஒன்றால் படி ஒன்னா இருக்கும் ஒருவன் என்கோ ஒருத்தி என்கோ நல்ல வேலை எங்க தமிழ் உள்ள இலக்கணத்துல இருவருக்கும் உரித்தாக ஒருவர் என்ற ஒரு இயற் சொல்லியில அது அவனின் நல்ல வேலை எங்க இலக்கண உலகத்துல இந்த ஒருவர் பேர் வைத்தாங்களே ஒருவர் வாழ்க ஒருவர் வாழ்க அப்படின்னு ஏ ரெண்டு பேரும் எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரே உடம்புல இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே சொல்லால குறிக்கணும்னா அந்த ஒருவருங்கிற ஒரு சொல்லில்லேன்னா நான் என்ன பாடுபடுவேன் என்று இலக்கணத்துக்கு இலக்கணம் அம்மையப்பருக்கு அம்மையப்பர் ஒரு புதிய முறையில் அணுகுமுறை என்றால் அணுகுமுறை இவையெல்லாம் குமரகுர்வர சுவாமிகள் திருப்பனந்தாள தொடக்கமூர்த்தியாக இருந்தவர் பெரியவர் இதெல்லாம் எப்படி இலக்கணத்துக்கு இலக்கணம் இதுக்கு செய்வது சமயத்துக்கு சமயத்திட அவர் படித்த பல்கலைக்கழகம் செந்திலாண்டவன் பல்கலைக்கழகம் போம் அப்படின்ட்டு எங்க திருச்செந்தூர் செந்திலாண்டவன் பல்கலைக்கழகம் சென்னையோ பாரதி பாரதிதாசனோ அல்ல அதான் வடிப்போ நமக்கு அதனால அது அல்ல செந்திலாண்டவன் பல்கலைகளை படித்ததுனால ஒருவர் உம் பரவாயில்ல என்னன்னாரு அதுக்கு இலக்கணம் இருக்குது ரெண்டு பேர்த்தையும் சேர இருக்கிறதுக்கு ஒருவர் இருக்குதா அப்ப ஒருவர் என்ற சொல்லானது பெண்ணுக்கும் பொது சொல் ஒருவர் பெயரலை கழவி இருபாருக்கு முடித்து இருபால்னா ஆண் பெண் ரெண்டு பாலுக்கும் அவர் தொல்வாப்பியாரு நீங்க என்னன்னு கேட்டா ஒரு ஆளையே ஒருவர்ங்கிறான் அல்லவா தெரியுமா ஒருவர் என்னும் பெயரலை கழவியும் இது வழக்கியாகிய உயர் சொற்க மாண்டுமிக அமைச்ச நகர ஒற்று போடலாமா அமைச்சன் வர்றது ஒராளுதான் சார் அங்கேடா ஒருவரை கூறும் பன்மை கழவியும் ஆள் ஒண்ணுதான் ஆனா மதிப்புக்காக படர்பாடல சொல்லணும் ஒருவண்ணு சொல்லாதப்பா கவர்னர் வர்றாங்க ஒரு தீங்குறத கொண்டு விடுவான் காவல்துறை ஒருவர் வந்தார் ஒருவர் என்ன பண்றது கூட்டணி தள்ளுங்க ரொம்ப அரும தொழவி வழக்கத்தில் பெருமை நோக்கி ஒருவர் சொற்கழவிங்க இலக்கணம் அருங்கில் சொல்லாரல்ல எங்க இலக்கணப்படி சட்டப்படி தப்பு தப்பு தான் தொல்காப்பியம் தொல்காப்பியம் இழுக்க இழுக்க இன்பம் தரும் நல்ல இடத்துல கேளு இறக்கல சார் என்ன பண்றது மீச முடிச்ச குழந்தைகள் ஆகிய அவங்க விட்டு பத்து ஆண்டு ஆயிப்போச்சு எண்பத்தி எட்டு பன்னெண்டு ஆண்டு ஆயிப்போச்சு அந்த பிள்ளைகள் அதுக்கு ஒரு இலக்கியம் நம்மை மறந்தார்க்க மாட்டேமால் பன்னிரண்டு ஆண்டுகளாக பிள்ளைகள் எங்களை மறந்தாலும் நாம் மறக்க மாட்டேமா என்ன அருமையான அதுலேயும் ஒரு இலக்கியம் வந்து இல்லங்களா நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமா கோவலன் மறந்தான் கண்டி மறப்பாங்களா நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமாள் அன்னங்காள் அண்டில் நம்மை மறந்தாரை நான் மறக்க மாட்டேமாள் ஏமா ஐயா மறந்துட்டா நீயும் மறந்துடுமே அப்படின்னு சொல்றாடா ராஜா மறக்க முடியலப்பா மறக்க முடியலப்பா அவர் மறந்துட்டாரு நான் மறக்க முடியலடா ராஜா அதனாலதான் உன்னெல்லாம் தூது போக சொல்றேன் அன்னங்கால் அன்பில் நம்மை மறந்தாரி நாம் மறக்க மாட்டேமா அருமையான தொடங்களுக்கு அந்த மாதிரி பாடல் படித்ததுனால இப்ப யாராவது எவ்வளவுதான் பெரிய கவிதை கொடுத்தா கூட நாளைக்கு வர்றேங்க மூச்சே பெரியல தொட்டு அடியாது கை போ இதுக்கெல்லாம் இந்த லட்சமான இலக்கியத்துக்களை நீ என்ன்த்த பண்ண போறேன் நச நச நசு அத்தானன் அந்தானே பொத்தானே முடியல எங்களால் தொடவே முடியல கவியெல்லாம் வருந்து படுவாங்க நான் என்ன பண்ணுவேன் எங்களுக்கு கால கவிதை தொடர்றதுனே தொட்டா உடனே ஒரு சும்மா தண்ணி கொண்டாந்து கையெழுப்பிட்டேன் ஏன் சார் அப்படிங்கிறீங்கனாரு ஒரு கவிதையை தொட்டு விட்டேன் இந்த கால அப்படின்னு என்ன பண்ணுவேன் மன்னிக்கணும் எனவே இப்ப பாருங்க பா சேக்கிளாரு காக்க வைக்கிறதா சிவ சிவ மன்னிக்கணும் சாமி நாங்க இந்த உலகியல் புத்தினால பரவாயில்ல பரவாயில்ல நானும் அடியேனும் கவனிச்சேன் சேக்கிலார் நீங்களா ஏ ஏமாறு பல் உயிர்களுக்கு எல்லாள் யார் வழிபட்ட இடம் தெரியுமாப்பா இந்த காஞ்சி மாநகரம்னாரு தொண்டை நாட்டினுடைய பெருமை அந்த ஒரு பகுதியாக இருக்கிற காஞ்சி மாநகரின் பெருமை இந்த தொண்டை நாடு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா எல்லா உயிரளுக்கும் தலைவியாயிருப்பவள் ஏயுமாறு பல்லுயர் எல்லா உயிரளுக்கும் ஒரு ஒரே ஒருவர் தாயா இருக்க முடியுமான் அப்படி ஏயுமாறு அமைந்தவர்கள் அந்த பக்குவப்பட்ட அந்த ஆன்மாக்களுக்கு அவளும் தான் ஒரு அவ்வளவு எல்லா மக்களையும் ஈந்த அவ்வளவு பெரிய வயிறுடையவளவன் அல்லவா அதனால ஏயுமாறு எல்லா உயிரளுக்கும் தனித்தனியா தனித்தனியா சொன்னா அந்த உயரும் கூட என்னன்னு கேட்டா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எங்கம் இன்னொருத்தர் எங்கம் எங்க அனைத்து தாம் தாமும் உரிமையும் அதோடு கூட அந்த பற்றும் கொண்டு இருக்கும்படியான ஏயுமாறு பல்லுயிர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் எல்லாள் எல்லா நல்ல கருணை உடையவளாக இருக்கிற தாயை போன்றவள் தனியாயின தலைவரை தனியாயின தலைவரையினர் அது என்ன தனியாயின தலைவரை தனியாயின தலைவரை நேரலை திருவார்த்து கிடைக்கிறோம் தனியன் அம்மாவும் அப்பாவும் வேற யாருன்னா அம்மா அப்பாவே இல்லைன்னா அப்புறம் தன்னந்தனி ஆமாப்பா தனிய அப்படிப்பட்ட ஆளா சார் நமக்கு தலைவர் அப்படின்னாரு பார்த்தார் மாண்புமிகு அமைச்சர் அவரும் இவரும் மாண்பு அமைச்சர் அவர் மாண்பு அமைச்சர் பாண்டி நாட்டு மாண்பு அமைச்சர் மணிவாசகர் சோழ நாட்டு மாண்புமிகு அமைச்சர் செய்கிறார் எல்லாம் பெரியவங்க பெரும் புள்ளிகள் தெரியுமில்ல ஆமா ஆமா அதனால ஜெயசா இப்படி ஒரு ஆலையா போய் நம்ம தலைவனா கொண்டிருக்க முன்னாரு அதிகப்படித்தன தாயும்ந்த இலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலக அனைத்தும் கற்பொடிகண்டா தன்னன் தனியா இருப்பதனால அவருக்கு மதிப்பு கம்மியா நினைத்த அந்த உலகத்தை என்ன செய்ய முடியும் நல்ல தோற்றுவிக்கவும் முடியும் நினைத்த அந்த உலகத்தை ஒடுக்கவும் முடியும் அந்தம் ஆதி என் மனார் புலவர் போரா சித்தாந்தத்துக்கு அவருதான் அந்தத்தையும் செய்கிறவர் ஆதியை செய்கிறவர்கள் தன்னந்தனியாளா ஆமாப்பா எனவே தனியாயின தலைவரை தனியின இங்க ஒப்பற்றன்னு பொருள் தன்னந்தனிங்கறதும் ஒரு பொருள் இருந்தாலும் கூட ஒப்பற்ற தனியாயின தலைவரை தடுவ ஆயும் நான் மறை போற்ற நின்று அருந்தவம் புரிய வேறு மறைகளெல்லாம் போ அறிய தவத்தை செய்தாரலாம் அது எப்பெருமான தழுவதற்கு தவம் புரிந்த ஒரு நாடு ஒன்று உண்டென்றால் அது சோழ நாடு அல்லப்பா பாண்டி நாடு அல்லப்பா பின்ன சேர நாடும் அல்லப்பா தொண்டே தவிர வேற ஒண்ணும் எங்க குன்றத்தூர் அங்க இருக்குனால அல்ல எனக்கு அவரே தாய்மல்லி தந்தவர் யாதானும் எங்களுக்கு தென்னாச்சு அதனால் அப்படிப்பட்ட பெருமாட்டி அந்த பெருமானை தடுவதற்காக தவம் புரிந்த ஒரு அருமையான நாடு என்று ஒன்று இருக்குமானால் அது தொண்டை நன்மை நீரிய நடுநிலை ஒழுக்கத்து நயந்தெருங்கூடி தடுப்பால அம்மா தவம் பண்ண நாடு ஒத்துக்கிறேன் இப்ப அங்க இருக்கிறவங்கல்ல அப்படின்னா நீ ஒண்ணப்பா தல்லா விளைவலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு என்று சொன்னீங்கன்னா அது எங்க தோன்றிய நாடு தான தக்காரும் அந்த சொல்லுக்கணுமா தக்கார் ஏன் போட்டாரு அவர் தக்கார் இப்பெல்லாம்